தமிழ் நாடக ரசிக பெருமக்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள் நாடகப் பிரியா குழுவினரின் இது ஆம்பளிங்க சமாச்சாரம் கதை பசனம் வெங்கட்யர் நாடகப் பிரியா குழுவினரின் இது ஆம்பளிங்க சமாச்சாரம் சுப்ர பூர்வா பிரவர்த்த எல்லாரையும் நல்லபடியா வாய்ப்பாலை ராமநாத நிச்சயமாப்பா என்ன காலையில மணி எத்தானாலும் யாரும் பல சேக்கிறது இல்ல குளிக்கறதில்ல நம்மளை பார்த்தா புரிது ஒத்துக்குவானே அதனாலதான் சுப்ரபாரணம் சேர்த்துட்டு போட்டு நம்ம வச்சு இந்த புதுல காஃபியும் இல்ல டீ மாதிரியும் என்ன வஸ்து இது புதுசா வந்திருக்கேப்போ விட்டா மால்போ விட்டால ஆரம்பிச்சு ஏப்போ விட்டா வரைக்கும் வந்துருக்காக்க ஆள விட்டா போதும் நீயே குடி என்ன கலாட்டாங்க என்னாச்சு உங்க குழந்தை அழுதுமா உங்க குழந்தை நானே அழுத மறுபடியும் அதை குடுக்குறீங்க பார்வதி இப்ப உன் பிள்ளை ஏப்போ விட்டா குடிக்கணுமா வேண்டாமாங்கறது பிரச்சனை இல்ல இப்ப இந்த வீட்டுல முக்கியமான பிரச்சனையே லட்சுமி தான் லட்சுமியா லட்சுமிக்கு என்னப்பா பிரச்சனை பெற்றா மட்டும் போராதுரா வயசு ஏறிக்கிட்டே போகுதுன்னு வீட்டுல யாராவது கவலைப்பட்டீங்களா கொஞ்சம் விவரமா சொல்லி சொல்லி சுருக்கமா சொல்றதே எனக்கு மறந்து போச்சு லட்சுமி விஷயம் சொன்னீங்களே என்னமாமா போன மாசம் மட்டும் நம்ம லட்சுமிக்கு முப்பது காதல் கடதாசி வந்துருக்கு என்ன பண்றது தூர்தர்ஷன் குடுத்து எதிரொலி புறக்கலாம் படிக்க சொல்றேன் லவ் லெட்டர் நீங்க லவ் லெட்டர் கையோட கல்யாணத்தை பண்ணி வைங்க முதல்ல சீக்கிரத்த லட்சுமிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணனும் யாருக்கு தாத்தா கல்யாணம் டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா வாடா லட்சுமி நாராயணா ஆமா இப்ப முழ பேர சொல்லி கூப்பிடு கிளினிக்ல கூட டாக்டர் லட்சுமி இருக்காங்களான்னு கேக்குறாங்க நேத்திக்கு ஒரு லேடி பாவம் பிரெக்னென்ட் பொம்பளை டாக்டர் நினைச்சிட்டு மேடம் அப்பாயின்னு போனாங்க சரி குரல கேட்டதும் வாங்கி டாக்டர் இருந்தும் ஏறிதான் தாத்தா சொல்றா எல்லாருக்கும் வயசு ஏறிதான் போகும் தாத்தா எனக்கும் வயசு ஏறிதான் போகுது உனக்கு வயசு ஏறதுக்கும் எனக்கு வயசு ஏறத்துக்கும் என்ன தாத்தா சம்பந்தம் உனக்கு இம்மிடியா ஒரு கல்யாணம் பண்ணணும் என்ன சொல்ல போறேன்னு தெரியுண்டா எனக்கு கல்யாணம் லேட் பண்ணீங்க அப்படின்னு பேரன் கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டிக்கு ஒய்ஃப் எப்படி இருக்கணும் எனக்கு ஒய்ஃபா வர பத்தி கேட்க உனக்கு என்ன தேவையில்லாத கற்பனை உன் பாட்டி எனக்கு ஓகே பண்ணது யாரா என் தாத்தா அந்த ஆத்திரத்தை எம் மேல காட்டி பைவாங்களான்னு பாக்குறியா என் பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும் நீ இந்த காலத்து பையா உனக்கு பொண்டாட்டிய வரப்போறோம் எப்படி இருக்கணும் நீ சொல்ல போயா நான் சொல்றேன் மாடர்னா இருக்கணும் படித்தவளா இருக்கணும் உத்தியோகத்துக்கு போறவளா இருக்கணும் அதான் இல்ல எனக்கு ஒய்ஃபா வரப்போறவ எனக்கு ஒய்ஃபா இருக்கணும் அப்பா அம்மாவுக்கு நல்ல மருமகளா இருக்கணும் அவள பெற்றவங்களுக்கு மகளா இருக்கணும் அவளுடைய அண்ணனுக்கு தங்கியா இருக்கணும் தாத்தா எனக்கு இந்த மாடர்னா இருக்கிறது கண்டபடி டிரெஸ் போட்டுக்கிறது ஊர் சுத்துறது இதெல்லாம் பிடிக்காது நம்ம லட்சுமி அடக்க ஒடுக்கமானவ எனக்கும் அடக்க ஒடுக்கமான பொண்ணு தான் வரணும் உடனே சிவா விஷ்ணு கோயிலுக்கு போய் நம்ம குடும்பத் தலைவர் பட்டு குருக்க வர சொல்றேன் இதுவரை ஐயாயிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க ஐயாயிரம் கல்யாணமா தனித்தனியா பண்ணி வச்சாரா இல்ல ஒரே மேடையில் ஐயாயிரம் கல்யாணமா இல்லடா தனித்தனியா தான் அப்பராசியான கைதான் வர சொல்லு நான் ஐயாயிரத்தி ஒன்னு மம் ஓகேன்னு ஓகே என்னடா புதுசா மம்மியை சுருக்கி மம்மு அம்மாவுக்கு மம்மு சரி பெரியமாவுக்கு மேக்சிமம் சின்னமாவுக்கு மினிமம் எனக்கு தருமம் சுமார வரங்களுக்கு கலர் போட்டோ ஒட்டி ஜாதகங்களோட வந்துருக்க அசிங்கமா இருக்கிற வரங்களை என்ன பண்ணி வெறும் ஜாதகத்தை மட்டும் கொண்டு வந்துட்டீரா என் ட்ரேட் சீக்கிரியே இந்த ட்ரேட்ல நீர் இருக்கிறதே பெரிய சீக்கிரா இருக்கு இதுல ட்ரேட் சீக்கிரம் தேவப்பட்டு சட்டுப்புட்டுல ஜாதகா இன எதாவது ஒன்ன செலக்ட் பண்ணட்டோ எதாவது ஒன்னு செலக்ட் பண்ண போய் தானே நீ இனி வரைக்கும் அவசப்படுறப்ப இந்த ஜாதகாத என்ன பொரு தர்பாக ஜாதகி அனுப்போனா சோனா சோனி இவ்ளோ ஒல்லிய ஒரு பொண்ணுதே கிடையாது ஒரு ஜாதகம் பாரு ஊரு மட்டும் குண்டு பொண்ணுதான் எப்ப போட்டோ பிரிண்ட்டுக்கு வெள்ள நிக்குதே மல்லியுத்தோட்டோவா பாரு ஒரே ரிட்டா பொண்ணு கொஞ்சம் நேரம் கம்மி நீ முதல்ல இயந்திரம் ஒரு போட்டோ கே வருது பாரு என்ன போட்டோ அது கலர் போட்டோதா சும்மா ரே என்னங்க போட்டோல பொண்ணு பாக்க மூக்கு மூலமா அழகா இருக்காங்க பொண்ணு அஞ்சு ஓய் பட்டு இது ஓகே இவ என் சம்சாரம் அது ஏன் சாமி இதோட மிக்ஸ் பண்ணி ரகல பண்றீங்க உமக்கு மட்டும் நல்லா அழகான இந்த ஜாதகத்தை பாரு பொண்ணு டெலிபோன் ஆபரேட்டர் டெலிபோன் ஆபரேட்டரா வேணவே வேணாம் ஏன் பாண்ணு போனா பொண்ணு ஆல்ரெடி எங்கேயும் சொல்லிட்டேன் இது பேங்க்ல கேஷியா பொண்ணோட ஜாதகம் ஓகேவா வேண்டாம் ஏன்பா டோக்கனை காட்டினாதான் கையில பேக்கெட் பண்ணியே கொடுப்பேன் பாக்கறியா வேணவா வேணா என்னப்பா இப்படி சொல்ற பிரசவத்துக்கு போயிருப்பா ஊருக்கு பதிலுக்கு லெட்ரு போல ஆயிரம் லெட்ரு எழுது இம்போசிவா தான் இப்ப நான் போறேன் அதிசயமா காட்ட போறீங்க இந்த போட்டோ அப்சி இருக்கே அப்சரா அப்படியா அப்படியா இல்ல தாத்தா அப்சரா பெரிய குடும்பம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி எல்லாரும் இருக்காங்க அப்ப என்னோட புகுத்து வீடு கலகலன் இருக்கு சொல்லுங்க அப்ப நாளைக்கே பொண்ணு பாக்க ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்பா எனக்கு ஓகே நாளைக்கு பொண்ணு பாக்குறோம் பிக்ஸ் பண்றோம் அப்புறம் மறக்க வேண்டியதான் என்ன சண்டை வந்தாலும் கடைசியிலோட சம்சம் என்ன சம்சம் சமூசி சமாதானமாக்கிடுவேன் வந்தாச்சு புல ஒரே சமயத்துல இன்ஜினியரிங் மெடிசன் ரெண்டுமே கிடைச்சது சரி இன்ஜினியரிங் படிக்காம ஏன் மெடிசன் எடுத்துக்கிட்டீங்க அப்ப எனக்கு நல்ல ஜரம் அதான் மெடிசன் எடுத்துக்கிட்டேன் படிப்பு மட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் நான் தான் அப்படியா கொஞ்சம் உலர்வு அதிகமா ராமநாதன் லட்சுமி யாரு ரெண்டாவது பொண்ண நானும் என் பையன் லட்சுமி நாராயணன நாங்க செல்லமா லட்சுமி கூப்பிடுவோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரே சன்ன உலகத்துக்கே ஒரே ஒரு சன் தான் உதிச்சு மாலையில மறையும் சூரியன் லட்சுமி என்னது நீங்க அம்மா பேரு மங்களம் மங்கி கூப்பிட்டா நல்லா இருக்காது அப்படியும் ரொம்ப நாளா மங்கிளின்னு கூப்பிட்டாரு நிறைய பேர் அம்மாவுக்கு பொரி வாழைப்படம் அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி சரி பொண்ணு கூப்பிடுங்க அப்சரா வா, அச்சு குச்சி குத்து எதுவும் சொல்ல கூடாது அவங்களுக்கே அந்த ஐடியா இல்லாட்டா கூட நீங்க உருவாக்கிட்டீங்க பாட்டு வருமா வருமே பாடுமா சும்மா இருப்பா அப்சரா இது நாலாவது டெலிவரி அப்படின்பாரு எனக்கு இவரு பிடிச்சிருக்கு இவரு கூட தனியா ஒரு அஞ்சு நிமிஷம் மனசு விட்டு பேசணும் அப்புறம் தான் எந்த முடிவும் சொல்ல முடியும் தனியா பேசணுமா நீ என்ன சொல்ற மங்கள நம்ம குடும்பத்துல இப்படி தனியா பயன்களை பேச விட பழக்கம் இல்லீங்க பிரியப்படா ராமநாதன் பேசிட்டு வாங்க அது அந்த ரூம்ல போய் பிரைவேட்டா பேசலாம் தன் பொண்ணுக்காக வர பையன்களை என் பொண்ணு அந்த ரூம் கூட்டிட்டு போய் மனம் விட்டு பேசுவா இதுக்கு முன்னாடி விட்டு பேசியாச்சா சரி வர என்ன பேசணும் அப்படியா உலகத்தோடைய முதல் மனுஷன் ஆதாமோட இனிஷியல் என்ன தெரியுமா தெரியுமியே எப்படி குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ஸ்ல தங்க மெடல் கிடைக்குமா தங்கறதுக்கெல்லாம் கிடைக்காது ஆமா நீங்க எந்த இயர்ல காது குத்துக்கிட்டீங்க ரெண்டு இயர்லயும் தான் ஐயோ அந்த இயர கேக்கல எந்த வருஷத்துலயும் கேட்டேன் உன்னோட ஒரு வயசுல ஒரு வயசுலயா ஆமா நீங்க வெளிநாடுகள்லாம் கூட போயிருக்கீங்களாம உலகம் சுற்றும் வாலிபன் தான் அமெரிக்கா அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே? கண்டிப்பா சொல்லலாம் அமெரிக்கா இருந்தப்போ என் கையில கொஞ்சம் டாலர் கம்மியா இருந்துட்டு போகலான்னு ஏசி ஒரு போர்டு போனே. அங்க போனா உயர்ந்த ரக சாப்பாடு அல்லது சுமார் ரக சாப்பாடுன்னு ரெண்டு போர்டு ட்ரக்குன்னு சுமார் சாப்பாடு அப்படின்னு போட்டு இருந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சுட்டேன் ரொம்ப சிக்கனமா இருந்திருக்கீங்களா இருங்க மேல கேளுங்க அங்க போனா உள்ள இன்னொரு போர்டு சுத்தமான நெய்யா இல்ல டால்டாவே போதுமா அப்படின்னு அந்த ரூமுக்குள்ள போனா அங்க ஒரு போர்டு என்ன போர்டு இப்படியே நேர போனா இந்தியா வரும் அங்க ஃப்ரீயாவே சாப்பாடு போடுவாங்க செம்ம ஜோக் பேர் ஜோங்க எனக்கு ரொம்ப நாளா சயின்ஸ்ல சில சந்தேகங்கள் இருக்கு கேளுங்க தெரியாத சொல்ல போறேன் ஐ மீன் உங்களுக்கு தெரியாது சூரியன் சந்திரன் ரெண்டுல எதனால அதிக பிரயோஜன நிச்சயமா சந்திரன் வெளிச்சம் தேவை கொடுக்குதுல பிடிச்சிருக்கு செகண்ட் தேர்ட் இம்ப்ரஷன் எடுத்தா தேர்வானுக்கு சந்தேகம் நல்லா ஜோக் எடுக்கிறீங்க ஆமா நாளைக்கே நீங்க அடிச்சா திருப்பி அடிக்க என்ன பத்தி சொல்லுங்க எனக்கு மாடன் ட்ரெஸ்னா உயிர் மாடர்னா நீங்க கூட மாடர்ன் கிராப்பு பேண்ட் ஷர்ட் வாட்ச் இதெல்லாம் மாடர்ன் தானே கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுல உங்க வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி எனக்கு அக்கற இல்ல எனக்கு என்ன எனக்கும் ஒன்னு அப்செக்சன் கிடையாது மாட்டிக்கிட்டு ஓபன் இப்பவே சொல்லிடலாம் உங்களுக்கு நிஜமாவே எனக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு என் பேசன்னு புரிஞ்ச நீங்களே எனக்கு புருஷனா வருது என்னோட அதிர்ஷ்டம் தான் ஓவர் நைட்ல மாடனா மாறது கஷ்டம் ஏன்னா நான் வளர்ந்த சூழ்நிலை கவலை விடுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை மாத்தி காக்குறேன் அதான் கல்யாணம் எல்லா பொம்பளைங்களும் கரெக்டா செய்றீங்களே ஆனா என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் எப்படி இந்த மாதிரி நகத்தை கடிச்சு கடிச்சி மாதிரி தூக்குறீங்களா அது மாதிரியா போங்க என்ன சிகரெட் குடுத்தியா வணக்கம் டர் வாங்க கணேசன் எப்படி இருக்கீங்க வித்தியாசமான பிரச்சனையோட வருவீங்கள டாக்டர் அடிக்கடி டிரெஸ் அவுசு வெறும் ஓடம்போட ஓடணும் அது ஒரு விதமான காயமா இருக்கு கிள்ளிடுச்சுன்னு சொல்லுவாங்க இதுதானா சரியா சாப்பிடு காயம் எல்லாம் போயிடும் அப்புறம் டாக்டர் சாப்பிடும் அடிக்கடி கொட்டா வருது என்ன பண்ணலாம் ஒரு கொட்டாவிக்கும் அடுத்த கொட்டாவிக்கும் நடுவில் சாப்பிட்டுங்க வரேன் டாக்டர் இப்படி ஒரு பேஷண்ட் நமக்கு நெக்ஸ்ட் நீங்க கொடுத்த மருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாரு ஓஹோ ஷேக் வெல் பிபோர் யூ சார் விளையாடாதுங்க டாக்டர் அவருக்கு ஏதாவது மாச மருந்து கொடுங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அவரை கொஞ்சம் வாய கட்ட சொல்லுங்க வாய கட்டுறதா எதாவது சொல்லு கடைசியா அவர் சின்ன கேட்டு நீங்க கால்நடைக்கு ஊசி போடுவீங்களா கால்நடைக்கு செருப்பு தான் போடுவேன் ஏதோ பொழுது போகாமட்டிருக்கீங்க என்னதான் இப்படி கடிக்க தோத்தன டாக்டர் நாய் கடிச்சா ஊசி பண்ணும் செருப்பு கடிச்சா என்ன பண்ணும் கடிச்சா என்ன பண்ணுவோம் வெளியில தள்ளி கதவை தாத்தா நீ டாக்டருக்கு படிச்சதுக்காக என்ன இப்ப உயிர் போகுது இந்த படத்தில் இருக்கிறதா அவங்க கொண்டு தாத்தாவா டாக்டர் ஆமா பாவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த தீ விபத்தில் மாட்டிக்கிட்டு மூழ்கி செத்து போயிட்டார் குழப்பிறீங்களே தீ மாட்டிக்கிட்டவர் எப்படி தண்ணியில் மூழ்கி சாக முடியும் நெருப்புக்கு பயந்து பக்கத்தில் இருக்கிற கிணத்துல குச்சிட்டார் மூழ்கி செத்து போயிட்டார் ஆனா கல்யாணத்தை மூணு மாசம் கழிச்சு வச்சுக்கிட்டதான் பிடிக்கல செய்யறதுப்பா பொண்ணோட மாமா மாமி அமெரிக்கா வரணுமா அவங்களுக்கு மூணு மாசம் கழிச்சுதான் லீவ் கிடைக்க மாண்ணுக்கு பையனைக்கு தாலியை கட்ட சொல்றது விட்டு எதுக்கு என்னோட கல்யாணத்தை பஞ்சாயத்து எலெக்ஷன் மாதிரி தள்ளி போட்டிருக்க ஹலோ யாரு அப்சராவா என்னம்மா லட்சுமி இங்க இல்லையம்மா கிளினிக் போயிருக்கான ஏன் போலியா கூட்டம் வந்தா தானே வந்து நேற்று ஜோரம் வந்தான் பாயில தெர்மோமீட்டர் வச்சேனா பிளேடு கத்தி எல்லாம் வேடிக்கை காட்டவனா தெர்மோமீட்டர் கடிச்சு முழுங்கிட்டான் அப்புறம் என்னவா புதுசா வேற தெர்ம வாங்கணுமே பேங்க்ல லோன் போட்டிருக்கேன் வீட்டுக்கு வரணுமா வந்தா போச்சு பாய் ம் இன்னும் கல்யாணம் ஆகாத பையன் இப்படி விளக்கு வச்சிடும் அவன் வீட்டுக்கு போறது நல்லா இல்ல அவளுக்கு தாலி கட்ட போறவேன் போனா என்ன தப்பு கல்யாணத்துக்கு முன்னாலே அவ உனக்கு போன் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா வேண்டி கல்யாணத்தன்னை வரைக்கும் எனக்கு என் புது முகம் கூட தெரியாதடா தாத்தாவோட மூஞ்சியை முன்கூட்டி காட்டுனா நீ கல்யாணத்தை சம்மதிச்சிருப்பியா அதான் மறைச்சி வச்சு பண்ணிட்டாங்க எனக்கு தெரிய நீ வீட்டு போக கூடாது இனிமே மூணு மாசம் கழிச்சு நீயும் அவ்வளவு மீட் பண்ற போற இடம் கல்யாணம் மண்டபம் தான் லட்சுமி பாசம் யாரு பாரு ஸ்கூட்டர்ல வருது யாரு லட்சு அப்பூ யாரே கதா யார் இந்த இது எனக்குரிய எ உங்க வீட்டுல எல்லாரும் கர்நாடகம் எல்லாருமே தமிழ்நாடுதான் ஐ மீன் பழைய பஞ்சாங்கம் உங்களை அனுப்ப மாட்டாங்கன்னு நல்லா தெரியும் அதான் நானே வந்துட்டேன் நீ வந்தா என்ன என்ன மீட் பண்ணும் அதான உங்களுக்குதா இதெல்லாம் போட இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆகியோ இது மாடர்ன் யுகம் இப்ப நீங்க தான் போட்டுக்கறீங்க சரி உள்ள போய் போட்டுக்கோங்க போய் போட்டுக்கோங்க ரூமுக்குள்ளயா இப்ப என் கூட வெளியில வரீங்க எங்க அவுட்டிங் பீச் சினிமா பார்க் எனிவேர் இன்னும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அனுப்ப மாட்டோம் வெளியில போறதால பாதிக்கப்படுறா நானே பயப்படல உங்களுக்கு என்ன நீங்க குடும்பத்துல இப்படி நடந்ததே இல்லமா பாத்தா அதுக்காக எத்தனை நாள் தான் நானும் வீட்டை அறபட்டு கிடைக்கிறது நானும் நாலு பேர் மாதிரி வெளியில வாசல்ல போய் வெளியில வேணா என்னன்னு தெரிஞ்சுக்க போறேன் வாங்க போல இவனை காலா காலத்துல வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துருமா அவர் கற்புக்கு நான் உத்தரவாதம் சாதாரண கேரண்டி இல்ல மூணு மாசம் கேரண்டி இல்ல என்னங்க அநியாயம் என்னடி அநியாயம் அங்க பாருங்க ஸ்கூட்டர் அந்த பொண்ணு ஓட்டுறா பின்னாடி உட்காந்துட்டு போறோம் 24. நீட்டியா நீமா இருக்குறப்போ உங்க அம்மா கட்ட இருந்த சாரியை கவனிச்சேன் அதான் குறுக்க வரா பாருங்க அபூர்வம் ஆமா ஒரு புடவையோட பார்டர் இன்னொரு மேல்பாக டிசைன் ரெண்டையும் கட் பண்ணி எங்க அம்மாவுக்காக எங்க அப்பா தச்சு கொடுத்தாரு இன்னைக்கு எங்க போகறா முதல் தர ஆட்டிங்க போறோம் ராமர் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் எங்க மணாலும் போலாம் என் பாக்கியம் செருப்பு எங்க விடுறது உரமா விடு எப்படி இருந்தாலும் திரும்பி வரும்போது நம்ம செருப்பு இருக்க போறது இல்ல வேற செருப்பு தானே அப்ப நீங்க போட்டு புளியார் கோவில் என்ன வேண்டிகிட்ட நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் வெளியில கைட்டு வச்சு கொஞ்சம் செருப்பு கொண்டாட்டிய ஒரு மாசமா நீ தான்பா கண்டுபிடிச்சு கொடுக்கணும் கண்டுபிடிச்சு கொடுப்பா சார் ஆ நீங்க பொண்டாட்டியா பாத்தீங்களா நான் பாக்கல நீங்க பேசாத பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் சன்னிதிக்கு போய் புகார் பண்ணுங்க ஏன் சார் ஏன்னா ராமர் கோயில் சீதா தொலைஞ்சி போன போது அவர்தான் கண்டுபிடிச்சி குடுத்தாரு விட்டு பேசலாமல்றதுக்கு முன்னாடியிருக்கேன் எங்க குடும்பத்துல ஒரு டாக்டர் மலேரியா பேஷண்ட் கலர் போயிடுவான் சத்தியமா அவங்க கண்டிப்பா மலேரியாலதான் போவான் கைமுறை கைமுறை தொந்தரவு பண்ணாதான் சின்ன பையன் தாங்க மாட்டேன் சார் எனக்காக கை முறுக்கு சார் கை முறுக்கணும் அவ்ளோதானீங்க அங்க பாருங்க எங்க ஒரு பொம்பளை செல கையில முறுக்கோட அய்யோ அது கண்ணகி செல தாயே கையில முறுக்கு இல்ல செலம்பு மணி பத்தாவது இன்னும் அவனை காணும் வெளியில அனுப்பாதீங்க தோலுக்கு மேல வளர்ந்தா தோழல் என் பேச்ச கேட்டா தானா சின்ன வயசுல நீ மட்டும் கேட்டியா கூட்ட சொந்த கேக்குது வந்துட்டானா பாரு தாத்தா உங்க பேருனா பத்ரமா கொண்டான்னு சேர்த்துக்கா என்னடா லட்சுமி தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு வீ ஊரி அழிஞ்சிருக்கு என்னடா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா காத்து அதான் அதான பாத்த இவரையும் ஸ்கூட்டர் பின்னாடி உக்காத்தி வச்சுக்கிட்டு ரோடு ரோடா சுத்தி இருக்கே என்ன தைரியம் என்னமா பயம் காவலுக்கு நான்தான் கோயிலுக்கு போய் கடல் அலையில நின்னோம் ஏன்டா பெரிய எதுவும் சாப்பிடாதுன்னு சொன்னா இல்லையா நான் எதுவுமே சாப்பிடலே பின் ஏண்டா கையெல்லாம் சட்னி சாப்பிடறா இருக்கேன் பீச்சுல ஒரே கூட்டமா எவனும் கைய யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கான் தண்ணீர் நாங்க உனக்கு எப்படி ஜல்தோஷம் ஏண்டா லட்சுமி ரெடி பண்ணியாச்சான்னு கேட்டா நாட முடியாத ஒத்துக்கிட்டாங்களே பத்து பவுன் என்ன குறைஞ்சு போச்சு விடு அதானே அத எப்படி விடுறது பேச்சுனா பேச்சுதான் பால் மாறதே அது பிடிக்காது என்னங்க என்ன ஏதுன்னு சம்பந்திகிட்ட விசாரிங்க என்னமா ஏன் இவ்ளோ லேட் கோயில் பீச்னு சுத்தனம் பா பையன் நல்லபடியா இருக்கானா என்ன சொன்ன வருமானம் எவ்ளோன்னு கேட்டேன் சுமார சொல்ற கிளினிக்ல போடு போடுன்னு போடுற சம்மந்தி கிளினிக் சுமாராதான் போதா அதனால சைட் பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு என்னையே கேட்டாரு இவனுக்கு கிளினிக்ல நல்ல வசூலாகுதுன்னு நினைச்சி தானே ஒத்துக்கிட்டோம் டாக்டருக்கு படிச்சிட்டு எதுக்கு அந்த பிசினஸ்க்கும் நீங்க தான் பணம் கொடுக்கணும்னு ஆரம்பிக்க போறாங்க நம்ம ரொம்ப அவசரப்பட்டுட்டோங்க நாளைக்கு காலையில ஜாகிங் போகும்போது சந்திப்பே இல்ல அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரிடா புது வாம்பா போச்சு கருவுளே இல்லீங்க நீங்களும் இல்லங்க கொஞ்சம் பேசணும் நானும் கொஞ்சம் எப்படி முப்பது ஆச்சு கழிச்சு பாருங்க முப்பது வரும் எப்படி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன உங்க பையன் டாக்டர் தானே கிளினிக்ல கூட்ட இல்லன்றதுக்காக அவன் டாக்டர் இல்லேன்னு ஆயிடுவலிஸ்ட் அப்படின்னு நீங்க அர்த்தம் இப்ப புரியுது ஈ ஓட்டிக்கிட்டு டி அதான் இஎன்டி ஓ ए पैले पत्नी तरफने ना मृगम पत्नी ना गो मे हलो सता ना अस्योन पन्ना अनेक सबरा போனவை தாத்தா நீ யாரும் சம்பந்தம் வேணாம் சொல்றதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறேன் ஹலோ யாரு சார் மாமா நான் தான் உங்களுடைய வருங்கால மருமகன் லட்சுமி அப்சராவ கூ அப்சரா கூப்பிட முடியாது சொல்லு அவரு மிருகம்னா இந்த ராஜப்பா தோண்டாம் ஐயோ நான் இவகிட்ட மனசு விட்டு பேசுனது ரொம்ப தப்பா போச்சு எப்படி மீட் பண்றது ஐடியா இன்னைக்கு சாயந்திரம் காந்தி சிலை கிட்ட ஆறு மணிக்கு ஒரு தந்தி அடிச்சிருவோம் ஒரே கலெட்டா என் வீட்லயும் இனிமே நாம என்ன பேசுறோம் கரெக்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் மனம் விட்டு பிரிச்சு புரிஞ்சிக்க நினைச்சு பழகுறோம் அது சமயத்துல எவ்வளவு போயிடுற சொல்றிய கல்யாணத்துக்கு முன்னாடி சந்திக்கவே நான் தான் சொன்னேன் என்னோட கிளினிக் இருந்த இடத்துல முன்னாடி ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு காலி பண்ணிட்டு போகும்போது வியாதியஸ்தர்கள் உள்ளே வரக்கூடாதுங்கிற போர்டை கரெக்டாக நானும் பாக்கல அந்த போர்டை எடுத்துட்டேன் கூட்டம் பிசி சரிங்க ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்காக பர்மா பஜார் ரூபா குடுத்து வந்த கூட கொஞ்சம் எதுக்கு லஸ்ல ரெக்ஸா ரொம்ப சீப்பா இருக்கும்ல எனக்கு ரெண்டு படவை எடுத்துக்கிட்டேன் ஒன்னாயிரம் ரூபாய் இவ்ளோ போனோம் கையில ஏது பண்ணும் என் ஃப்ரெண்ட் ஒத்துக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி ரூபாய் கடன் அதெல்லாம் வாங்கினா திருப்பி குடுக்கணுமே குடுத்துட்டு போங்க குடுத்துட்டு போங்க வா என்னையா குடுக்க சொல்ற உங்க வருங்கால மனைவிக்காக இந்த செலவு கூட எடுத்துக்க மாட்டீங்க வருங்கால மனைவி செலவுன்னு இப்பதான் புரியுது வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துருக்கேன் நான் கிளம்புறேன் ஹனிமூன்இங்க ஊட்டி சிங்கப்பூர் போலாமே சிங்கப்பூரா அந்த ஊருக்கு ரயில் விட்டாச்சா பிளைட்டுங்க பிளேனா என் கூட பிளேன்ல வரணும்னு ஆசையா இல்ல இல்லையா ஏன் பிளைட்ல கூப்பே கிடையாது போங்க மெட்ராஸ் சிங்கப்பூர் அப்புறம் மலேசியா அப்புறம் இந்தோனேஷியா அப்புறம் கடைசியா திருப்பூரிக்கு வந்து மொட்டை போட்டுக்கறேன் என்னடா சொல்ற ஹனிமூனுக்கு வெளிநாட்டுக்கு போகணுங்க முடியுமா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு எனக்கும் தான் என்னங்க நிச்சயதார்த்தம் போட்டதோட போகட்டும் கல்யாணத்தையும் பண்ணி பையன் வாழ்க்கையெடுத்துராங்க ஒழிய சம்பந்திய பார்த்து பேசி நாற்பது கரெக்ட் பண்ணி வச்சு இப்ப புது பிரச்சனையை கொண்டு வந்திருக்கானே டெய்லட்சுமி எவனா செலவு பண்ணல உங்க அம்மா பண்ணாதான் செலவா இருபத்தஞ்சு காசுக்கு ஊசி வாங்க இருபது கொடுத்து ஆட்டோ போறோடா இவன் இவ்ளோ வச்சு வருஷம் நான் குடும்பம் எடுத்துட்டேன் வரைக்கும் அந்த பொண்ண போகாத சொல்லிட்டா அந்த பொண்ணை பாக்கவே மாட்டேன் தந்தி ஆறு மணிக்கு சந்திக்கும் வழக்கம் போல் காந்தி சிலை அருகில் அதானே அதேதான் கிளம்பறேப்பானா எங்கடா கிளம்பற காந்தி இவன் தேரவே மாட்டான் de la huida என்ன இங்க வர சொல்லிட்டு இவ்ளோ இன்னும் காணும் எக்ஸ்கூஸ் மீங்க அப்சராவுக்காக காத்துட்டு இருக்கீங்களா கரெக்டா சொல்றீங்களே சார் யாரு ஒரு காலத்துல நானும் அப்சராவுக்காக இதே இடத்துல காத்துட்டு கடந்தோம் கடன் கொடுத்துட்டு அதை வசூலிக்கா நான்தான் சார் அவருடைய பழைய லவர் எனக்கு அப்சராவுக்கு கல்யாணம் நடக்கும் போது இப்படி எதையாவது சொல்லி பூச்சாண்டி காட்டாதீங்க பூச்சாண்டி காட்டல சார் உண்மையே தான் சொல்றேன் இதே பீச்சில் நாங்க ரெண்டு பேரும் எப்படி ஆடி பாடணும்னு தெரியுமா அவளுக்காக நான் எவ்வளவு பாட்டு பாடியிருக்கேன் அப்படியா உங்களால அர்த்தம் சொல்ல முடியுமா என்னையா பாட்டு பாடியிருக்க என்ன சத்தம் இந்த நேரம் வயிறு சரியா இருந்திருக்காது அப்சராவும் என்ன பார்த்த உடனே ஒரு பாட்டு பாடுவா என்ன பாட்டு மறைந்திருந்தே பார்க்கும் நான் என்ன போறாத காலம் சொன்னேன் இப்படி எல்லாம் என்ன காதலி அப்சரா அவள் பறந்து போனாளே பறக்காவட்டி அதான் பறந்து போயிட்டா நான் எவ்வளவு தூரம் சொல்லி நம்பல முரளியோ நான் ஆடி பாடி திரிஞ்ச பழைய காதலியை முரளியாத்துட்டு வரைய முரளியா எந்த முரளி உனக்கு என் கூட காலேஜ்ல படிச்ச ஒரே ஒரு முரளிதான் ஏதாவது அவன் தான் என்ன துரத்தி துரத்தி லவ் பண்ணான் நீ அவன வெரைட்டி வெரைட்டி லவ் பண்ணியா சத்தியமா இந்த பீச் சுண்டல் முறுக்கு மேல ஆன நான் அவனை ஏறு எடுத்து கூட பாத்ததில்ல எனக்கு நம்பிக்கை வரல எல்லாம் இந்த பீச் பண்றதால வந்தான் தோட்டத்துல சொல்றத நம்புங்க நான் உங்களை தவிர வேற யாரும் என் மனசால கூட நினைச்சதில்ல நான் பரிசுத்தானவங்கறதுக்காக இதை சொல்லல சத்தியமா நான் எவ்ளோ ட்ரை பண்ணியும் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆள் மாட்டல அதான் உண்மை லட்சு அதான் உண்மை என்னடி மங்களா லட்சுமிக்கு என்ன எதையோ பறிக்கொடுத்தாலும் என்னடா இது கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாசம் தாண்டா இருக்கு சில பேருக்கு சில விஷயம் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிய வரும் சில பேருக்கு அதுக்கு முன்னாடியே தெரிய வரும் லட்சுமி மனசுல இருக்கிறத வெளிப்படையா உடச்சி பேசுற ஆமா சாதாரணமா நீ பேசுறதே புரியாது தத்துவரை பேசி பொழப்பாளரா பேரா தாத்தா ஒரு பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் அதை குறை தெரிய வந்தா அத மாத்திக்கூமர் கோர்ட் இருக்கு ஆனா கல்யாண வாழ்க்கைக்கு எந்த கோர்ட் தாத்தா வெயில் ஜாஸ்தி ஒரு நாள் இத பண்ணிடணும் இல்லன்னா இந்த ஜென்மத்தில இவனுக்கு கல்யாணம் ஆகாது லட்சுமி உங்க தாமுடா தாமு பைட்டுமா இருந்தானே தாமு நான் பேசிக்கிறேன் தனியா வாங்கிட்ட பேசிக்கிறேன் வாடாதோ எப்ப நல்லா இருக்கண்டா ஆமா வேற என்ன விசேஷம் நான் நல்லபடியா கொண்டாடஞ்சேனா அதுக்கு காரணம் நீ எனக்கு தொடர்ந்து மருந்து மாத்திர வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணதான்டா இல்லன்னா கீழ்பாக்கத்துல செட்டில் இருப்பேன் பெருசா ஹெல்ப் பண்ணிட்டேன் உன்னோட மருந்து மாத்திரை என் பேர்ல வாங்கி கொடுத்தேன் இன்பாக்ட் அடிக்கடி இந்த மாத்திரையை நான் பார்மசில வாங்கறத பாத்துட்டு பார்மசி காரன் என்னையே ஒரு மாதிரி பாக்க ஆரம்பிச்சுட்டான் ஒரு கல்யாணம் கல்விப்பட்டனு எனக்கு இன்விடேஷன் கிடையாதா இருடா முதல்ல கல்யாணம் நடக்குதான் பாப்போம் நான் ஒரு பொண்ணா ஏன் சுண்டல் ஒரு கதலிக்கிறேன் பாம் இருக்கா மேடம் இது பார்மசிங்களா அதெல்லாம் உங்களையும் சேர்ந்து அடிக்கடி பீச்சில் நாங்க அடுத்த மாசம் பண்ணிக்க போறோம் ஒரு வழியா அந்த ஆளுக்கு கல்யாணம் அவருக்கு என்ன சார் குறைச்சல் டாக்டர் படிப்பு அறிவு அழகு எல்லாம் இருக்கேன் ஒத்துக்கறேன் ஆனா மூளை சரியாரத்துக்கு அவர் சாப்பிட்ட மாத்திரை கொஞ்சமா என்ன சார் சொல்றீங்க மேடம் அவருக்கு ரெண்டு வருஷமா மூளை கோளாறு என் பார்மசில தான் மாத்திரை வாங்குவார் அவர் நல்லா போல இருக்கு இல்லன்னா வீட்டில் கல்யாணம் பிக்ஸ் பண்ணுவாங்களா எப்படியோ அவர் நல்லபடியா பாத்துக்கோங்க மேடம் ஒரு மென்டல் பேஷண்ட என்ன மாப்பிள பையனுக்கு நட்டு லூசா ஆமா எனக்கு கூட லட்சுமி நாராயண்காரங்க கதை கட்டி விட்டாலும் விடுவாங்க அப்படியா சொல்றீங்க ஆமா இங்க கல்யாணத்தின் போதும் எனக்கு ஹிஸ்டீரியா கூட தான் கதை கட்டினாங்க அது கதையா நஜம் டி நஜம் எனது எனக்கு ஹிஸ்டீரியாவா எனக்கு உணர்ச்சி வசப்பட்டு போய் மாப்பிளையோ கடவுளே மாப்பிள அரை லூசா வேணா இருக்க கூடாது ஆமா ஒரு முழு லோசுக்கு மேலே அந்த குடும்பம் தாங்காது என்னடி மங்களா லட்சுமி இப்ப எப்படி இருக்க இன்னும் தத்துவமா பேசிட்டு இருக்கான் சாப்பிட வட எனக்கு போட்டா இல்ல இதுக்கு முன்னால யாராவது யாரு வந்துருக்காங்க தனியா மீட் பண்ணி பேசணும்னு நினைச்சேன் ஆனா காலமாடும் கூடவே வந்திருக்கா பசுமாடும் கூட வரதா தான் இருந்தது பால் வர நேரமா என்னவே வந்து வேணாம்னு கொட்டில அடிச்சிட்டு வந்துட்டோம் என்ன சாப்பிடுறீங்க பருத்தியும் வைப்பா பையனுக்கு எவ்ளவு நாளா இப்படி கொஞ்ச நாளா தான் தெரியும் தனியா பேசணுமா ஐயோ உங்க கூட தனியா பேசணுமா வேண்டாம் இங்கயே பேசலாம் வேணும்னா எங்க அப்பாவை காதம் முடிக்க சொல்றேன் காத முடிக்க போதுமா ஓ உமா குடுக்க போறியா சரி கண்ணியும் சொல்றேன் நான் கேக்குற கேள்விக்கு பதில் தேவை தாராளமா கேள்வி ஆனா எம்என்எஸ்லயும் பல சந்தேகங்கள் இருக்கு என்ன சந்தேகங்கள் எனக்கு தச்ச சட்டை நினைச்சேன் சட்டைன்னு கண்டுபிடிச்சேன் கவனமா கேளு பால் கொட்டினா வேற பால் வாங்கிக்கலாம் தலைமுடி கொட்டினா பிக் வாங்கி வச்சுக்கலாம் ஆனா தேள் கொட்டினா வேற தேள் வாங்க முடியுமா ஐயோ என் தலையை சுத்துது தலை சுத்துதா அதுவேரியா கல்யாணம் மட்டும் ஆயிருந்தது சத்தியமா எட்டாவது மாசமே டெலிவரி பசப்பு பண்ணினா பத்து மாசம் ஏமாந்தா எட்டு மாசமா அப்சரா சந்தேகமே இல்ல இந்த நட்டை இந்த ஜென்மத்தில் டைப் பண்ண முடியும்னு தோணு சமந்தி பையனுக்கு மூளை சரியில்லைன்னு ஒரு கோடி காட்டினி ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க கொஞ்ச நாளாத்தான் இப்படி எதையோ உதகிட்டு முழு பைத்திட்டு முக்காடு போட்டு மறைக்க பாத்தியா பயிற்சியில் பயிற்சியே இல்ல அவங்க இதுல பைத்திய வட்டம் உதவிட்டு போன அப்புறம் பைத்தியம் இல்லன்னு கத்து இந்த ஜென்மத்தில உனக்கு கல்யாணம் கிடையாது அவன் வீட்டுக்கு போய் நாக்க புடிங்கிற மாதிரி நான்கு கேள்வி கேட்டு வரேன் என்ன பைத்தியங்கைத்தியமாக்கி தாடியோட பீச்சில் அலைய விட்டுருக்கா தெரியுமா அப்சரா அலசரண்டி உன்னோட அந்தரங்கத்தை வரீங்க வெளியில போயிட்டு திரும்ப உங்க அப்பா முண்டோம் சனியன்னு கொஞ்ச ஆரம்பிச்சுட்டாரு என்னாச்சு நீயாவும் சொல்லு நமக்கு கிடைச்ச தகவல் படி கொஞ்சம் லூஸ் டைப்பு தாமா என்னென்னமோ சம்பந்தமே இல்லாம உளர்றாரு என்ன பேசுறாருன்னு புரியல அரசியல ஈடுபட போறானா என்னவோ கிண்டல இந்த இடம் இனிமே நமக்கு வேண்டாம் வைத்தியம்னு பாத்தடைசியில பைத்தியம் பைத்தியம் யாரும் பைத்தியம் நான் பைத்தியமா நிரூபிக்க முடியுமா விட்டுவேன் கேஸ் போடுவேன் கூண்டல ஏற்றுவேன் காம்பன்சேஷன் கேட்பேன் இங்கேயும் வந்துட்டான் மறக்கதா உடனே போன் பண்ண போலீஸா பைத்தியா இப்ப ரெண்டுமே ஒண்ணுதான் எங்க வேணாலும் இவ்வளவு நல்லா பேசுறே இவருக்கா பைத்தியம் நீ ஒழுங்கா பதில் சொல்லு உனக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருந்தான இல்லையா அது ஒரு தலை காதல் ஒரு தலை இருக்க பேர் தான் ஒரு தலை காதல் இது என்ன புது சமாச்சாரம் அதுதான் அப்பா அம்மாவுக்கே கடுக்க அவனே வந்து பிளாஷ்பேக் அவன் தான் என் பின்னாடியே சுத்தனா கூட இது உங்க போய்ப்பல் மேல சத்தியம் அம்மா போய் ஜடம் மேல சத்தியம் உன்னோட சத்தியத்துக்கு அத்திவாரம் பூராவே போய் தானா நல்ல வேலை எவனியோ விரும்பிட்டு எங்கூட வாழாம இருந்திய நல்ல வேலை ஒரு அருள் ஊச கட்டிக்காம தப்பிச்சேன்னு என்ன விட்டா உலகத்துல உனக்கு எவன் ஜாலி கட்டுவான் மட்டும் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கவாளா என்னை கட்டிக்கு ஆயிரம் பொண்ணுல நிப்பாங்கம் அந்த கியூ பயிற்சிக்கார ஆஸ்பத்திரிக்குள்ள வேணா இருக்கலாம் அழகான பொண்ணா பாத்து நிச்சயம் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு முதல் இன்விடேஷன் உனக்கு நான் குடுக்கல ஒரு பக்கம் தலைமுடியை எடுத்து பாதி மொட்டையா செய்றேன் இட்ஸ் அ சேலஞ்சு விட அழகான அறிவுள்ள ஆளை கட்டிக்கிட்டு இவருதான் ஒன்னே என் புருஷனுக்கு அறிமுகப்படுத்தல நான் ஜென்மத்துக்கும் கான்டாக்ட் லென்ஸ் போடுறது இல்ல this is also a challenge oh boss therinjom unna katikirena or ponnu vanda adhey kedutittu vanda nikiriya da na da doctor iva illena enakku ponnu kuduka ethayum ready a irukanga enni oreye maasathile jam jam jam jam nu kalyaan nadakkuda illaiya pa நமஸ்காரம் வர சொன்னீங்களா வாயா பட்டு குருக்கள் ஒரு காரியமா வர சொன்ன காரியமா தாத்தா க்ளோசா ஓய் இருக்கா ஓஹோ பாட்டியம்மாவா இருப்ப மாதிரி வரச்சியே நினைச்சேன் கூப்பிட்டு அனுப்புவிங்கன்னு ஓய் எங்க வீட்டுல எல்லாரும் தீர்காயச நல்லாவே இருக்காங்க என் கல்யாண நில்லுபோழ்ச்சியா கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணுக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் ஜாஸ்தி இந்த லொல்லுதானே வானன்றது நான் அதிர்ஷ்டக்காரன் சுவாமி எப்பவும் நீ ராஜா இந்த ராஜாவுக்கு உடனே ஒரு பொண்ணு பாரு கைவசம் ஒரு யோக ஜாதகம் இருக்கு பொண்ணுக்கு ஜலதோஷத்தை தவிர ஒரு தோஷம் கிடையாது இருந்தாலும் சேர்க்க வேண்டிய கேச எந்த கட்டுறாங்க தப்பா நினைச்சுக்காத ஊர் பூரா ஒரே பேச்சு என்ன பேச்சு நீ ஒரு மாதிரியா ஒரு மாதிரி நானும் சொன்னது சரியா இருக்கும் போல இருக்கேன் எல்லாம் அந்த பொண்ணோட வேலைதான் அதுக்குதான் இந்த இடத்த புடிச்ச இதுக்கு காது கொஞ்சம் ரிப்பேர் உனக்கு யார் என்ன சொன்னாலும் அதுவும்ட்டியா ஓகேவா பாரு யாரு சுவாமி இது சூப்பர் பிகரு பேரு கௌதமி ஹோம் சயின்ஸ் ஹோம் சயின்ஸா ஆமா வீட்ல இருந்தபடியே ரேஷன் கார்டு பால் கார்டு எல்லாத்தையும் சைன் பண்ணிட்டே இருப்பா நிறைய சைன் பண்ண சைன்ஸ் வீட்லயே இருந்து சைன் பண்ண ஹோம் சைன்ஸ் ஐயோ கலக்கிறீங்களே சரி கல்யாணம் வந்தா என்ன செய்வா அபிஷ்டு இதெல்லாம் போய் எங்கிட்ட கேக்குறீங்க எல்லாரும் என்ன செய்வாளோ அத தான் செய்வா ஐயோ நீ சும்மாரா நான் கேட்கறேன் பட்டு பொண்ணுக்கு காதல கழுத்துல என்ன போடுவாங்கன்னு கேக்குறேன் இவன் நிலைமையா சீர்கிடா சீரு சரி சரி சீக்கிரம் பொண்ணு பாக்க ஏற்பாடு பண்ணுங்க இன்னைக்கு அஷ்டமி நாளைக்கு நவமி அப்ப நாளைக்கு கௌதமி இவர் பட்டு குருக்கள் தரகர் நான் தான் மாப்பிள்ள பையன் பொண்ணை வர சொல்றீங்களா இப்ப வேற வந்திருக்கீங்க ஏன் பொண்ணு எதுக்கா சாதி டெஸ்ட்ல இருக்க அவசரம் இல்ல முடிச்சு முடியட்டா லட்சுமி பொண்ண பாக்கறேன் என்னோட எதிரிக்கு அப்படிதான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படிதான் பேசலாம் சரியா நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்கூடாது அப்ப என்னோட மாமியார் ஒரு டெஸ்ட் டியூபா தயார் இருந்தா போய் சேர்ந்துட்டா அதானே பாத்தன் எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் எங்க வச்சுக்கலாம் ரெண்டு மாசம் போட்டோம் பொண்ணு அடுத்த முகூர்த்தத்திலேயே தாலி கட்ட வேண்டியதுதான் போய் தான் ஏகப்பட்ட ரகல ஆயிடுச்சு கேப் ஏதோ கேப் இப்படி கேப்ல கேப் இல்லாம பேசினா புடிக்காது அடுத்த வாரம் நாலாம் தேதி ஃப்ரீ எது மண்டபமா இல்ல ஓ அதனால அன்னைக்கு தான் கல்யாணம் ரெண்டு பேரும் தட்டை மாத்திக்கிறீங்க இந்த தட்டை சீடை முறுக்கெல்லாம் மாத்திக்கிற பழக்கம் கிடையாது அந்த தட்டைய சொல்லல மாமா தட்டு பிளேட் எங்க வீட்டு தட்டு நல்லா தான இருக்கு அடிக்குது நல்ல சகுனம் ஹலோ ஆமா பொண்ணு பார்க்க வந்தாங்க பாத்துக்காங்க பிடிச்சு போச்சு மீருமா அப்படியா விஷயம் சரி சரி சரி நல்லவேளை நீங்கமாட்டிங்க மன வாக்க என்ன இருக்கும் இனிமேனா உனக்கு மாமா இல்லாத பத்தி அத்த பொண்ணு கைக்கு விநியோகம் நமஸ்காரம் டாக்டர் நமஸ்காரம் வாங்க கணேசன் என்ன கொஞ்ச நாளை காணுமே பாத்தீங்களா சாரி யாரு உங்க பக்கத்துல இவர என்னோட கசன் வணக்கம் டாக்டர் வணக்கம் என் பேரு ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்புறம் எதுக்கு கிளினிக் வரீங்க ஆமா கணேசன் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப நாளா எனக்கு கல்யாணமே ஆகல டாக்டர் உங்களுக்குமா ரொம்ப நாளா எனக்கு வயிற்று வலியுன்னா மருந்து குடுக்கலாம் கல்யாணம் ஆகலன்னு யாரும் பொண்ணு கெழுப்பா டாக்டர் தட்டிட்டு போகுது என்ன பண்ணலாம் ஒரு கிளினிக் டாக்டர் என்ன டாக்டர் கவலைப்படாதப்பா கூடிய சீக்கிரம் ஒரு பொண்ணை பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் டாக்டர் ஆளுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் கல்யாணம் பேசாதப்பா உனக்கு என்ன வியாதி அதை சொல்லு என்னத்தான் நன்றியா இருக்கேன் மாடு மாதிரி உழைக்கிறேன் அப்புறம் எங்கிட்ட என்னையா வர பக்கத்து தெருல மாட்டு ஆஸ்பத்திரி இருக்கு அங்க போ எத பார்த்தாலும் தெரியுது அவ்வளவுதானே ஒரு கண்ண முடிட்டு பாரு சரியா தெரியும் மூச்சு விடுறதே கஷ்டமா இருக்குங்க மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கா கவலைப்படாத நிறுத்திடலாம் டாக்டர் குணப்படுத்தலான்னு சொல்ல வந்த டாக்டர் நடுவில் கொஞ்ச நாள் ட்ரெயின்ல டூர் போயிட்டு இருந்தானா சரி இப்ப பாருங்க வீட்டுல இருந்தா கூட மண்டே எப்போ ட்ரெயின் ஓடுற மாதிரி ஒரு சத்தம் வருது என்ன பண்ணலாம் செயின் பிடிச்சிடு நீங்க வேற இந்த மாதிரி தான் ஆறு மாசம் உள்ள தள்ளிட்டாங்க ஆறு மாசம் தள்ள மாட்டாங்களா இருநூத்தம்பது ரூபா போடுவாங்க அவன் ஆறு மாசம் உள்ள இருக்க கூடாது ட்ரெயினை விட்டே வெளில தள்ளி இருக்கணும் ஏன் டாக்டர் நீங்க கன்சல்டன்ட் மட்டும்தானா இல்ல சர்ஜனமா எஸ் அப்படி கேட்டுட்டீங்க இது வரைக்கும் பத்து ஆபரேஷன் பண்ணி பன்னெண்டு பேருக்கு உயிர் கொடுத்துருக்க என்னது பத்து ஆபரேஷன் பண்ணினா எப்படி பன்னெண்டு பேருக்கு உயிர் வரும் பிரசவ ஆபரேஷன் டாக்டர் என் கசன் ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்க நீரே இவருக்கு ஒரு கசனு உங்களுக்கு ஒரு கசன அவருக்கு ஒரு பிரச்சனை என்ன அவருக்கு பிரசவம் பாக்கணுமா இல்லீங்க அவருக்கு திக்கு என்ன செய்யலாம் திக்கு கொஞ்சம் தின் இல்ல டாக்டர் கொஞ்ச நாளா பேசும்போதுலாம் அவருக்கு நாக்கு உருளது பெறலது கொஞ்சம் முட்டு கொடுத்தா சரியாயிடும் முதல்ல கூப்பிடுங்க வணக்கம் டாக்டர் ஹலோ வாட்ஸ் அவர் நேம் யு ஆர் குமார் ஐ எம் டாக்டர் லட்சுமி நான் உங்க பேரை கேட்டேன் யூஆர் குமார் ஓ விளையாரு என் பேர் லட்சுமி நாராயணன் என்ன சொல்ற ஸ்லிப் ஆப் த டங் சொல்றாரு ஓ பயங்கரமா உருளுது ஆமா ஏன் உங்க கண்ணு கலங்கி இருக்கு டாக்டர் கண்ணு பறந்து மண்ணுல விழுந்துருச்சு டாக்டர் ஓஹோ கண்ணுல மண்ணு விழுந்துருச்சா பாவியன் நீயா குரங்க பார்த்து மூஞ்சிய இல்ல டாக்டர் குளிச்சா மூஞ்சில சிறந்து வருதான் சாக்கடை தண்ணியில குளிச்சிருப்பீங்க போன மாசம் ஓட்டலுக்கு போய் ரைஸ் பொங்கல் கேட்டான் வயசு பொண்ணுங்க இருக்கான்னு கேட்டுட்டான் நிமித்த முடியாது இவங்க கூட பேசினதுல எனக்கே ஸ்லிப் ஆயிடுச்சு போயிடுங்க என்ன டாக்டர் உங்ககிட்ட எய்ட்ஸ் கேட்டு வந்தா என்னது எங்கிட்ட எய்ட்ஸ் என்னையா சொல்ற அய்யோ டாக்டர் உதவி கேட்டுன்னு சொன்னான் ஓ அப்படியா பண்றீ டாக்டர் நாங்க வரோம் என்னது பண்றியா நன்றினு சொல்றான் யோ நீங்க சேத்துக்கு மேல பண்ணீங்க சொட்டைய பேத்துருவேன் டாக்டர் என்ன சொல்றீங்க நீங்க இதுக்கு மேல நின்னீங்க பட்டைய பேத்துருவேன் போங்கயா அவ போன் பண்ணிட்டா என் சான்ஸ் கெடுத்தா நான் நேர்லயே போய் அவளோட கல்யாணத்தை எடுத்துடுறேன் நீ வேண வேற பொண்ணாணம் பண்ணிக்கோட வேண்டாம் அவ வாழ்க்கையெடுக்கற பெண் பாவம் பாவம் அதை விட பொல்லாதுமா எனக்கு அற ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே எனக்கும் ஓகே ஆனா இந்த சம்பந்தத்துல எனக்கு ஓகே இல்ல நீ எங்க வந்த அநியாயமா ஒரு கன்னிப்பையனோட வாழ்க்கை கெடுறத இன்னொரு கன்னிப்பையுற முறையில என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது அதான் வந்த எங்க வீட்டுல நடக்கிற விசேஷம் அப்சரா நீ பேசாத நாலு சாரிக்கிற அப்படி வைங்க சார் என்கொயரி கமிஷன் சார் பேரு சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுத்தி சுத்தி அதே பேரா சுப்ரமணியசாமி என்கொயரி கமிஷன் வைக்க சரியான ஆள் நீங்க தான் சார் இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே காதலம் தாடி மீசியோட பீச்சில் தாடிக்கார காதல வேற யாரும் இல்ல நான்தான் பாருங்க எடுத்துட்டியா எவ்வளவு நாள் தான் பேனோட தாடியை வச்சுக்க முடியும் சார் சொறிஞ்சி சொறிஞ்சி மூஞ்சே புண்ணாடுச்சு அப்சரா கடைசியில ஒரு சொரீனியா கட்டிக்க போற நான் தான் அவளை விரும்பினேன் பீச்சில் நீங்க ரெண்டு பேரும் பீச்சுக்கு ஒன்னா வர்றத பாத்து பொறாமையேட்டேன் ரேக்கி விட்டியாடா பாவி நீ சொன்ன போய் நெஜம் நம்பி இவள தாரா அது ஒரு தலை காதல் ஒரு தலை காதல் முட்டிக்கிட்டேன் உங்க காதல் ஏறிச்சா இப்போ அல்ல அடுங்க ஐயோ சவால் விட்டுட்டேன் அதுக்காக இவர் கையில கால விழுந்து பெண் பாக்க சம்மதிக்க வச்சேன் அதனால என்ன நீ இவனை லவ் பண்ணலன்னு நிறுவனம் ஆயிடுச்சு இனிமே என்ன தடை ரெண்டு பேரும் இணைஞ்சிருவோம் நினைச்சா கேன்சல் இல்லன்னா தூக்கிக்கிட்டு ஓடி வருவியா அதுவும் இல்லாம உனக்கு மூலக்கோளாறு சரியாயிடுச்சு ஐயோ அது மட்டும் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தட்டு மாத்திக்கிட்டோம் சும்மா ஐடியா ஏற்கனவே தட்டு மாத்திக்கிட்டு லீடிங்ல இருக்கிறது இப்போ ரெண்டாம் தடவை தட்டு மாத்தினது செல்லாது சேஷன் கிட்ட போய் சொல்லு இந்த கல்யாணம் நடக்காது நடக்கும் மாப்பிள்ள தோழா இல்லடா நான் தான் வெயிட் அண்ட் சி அப்பவே சொன்னாத்தான் இல்ல அப்சரா பொண்டாட்டியா வந்து என் கழுத்து அறுப்பான்னு என்னோட உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குப்பா ஐயோ வேகமா ஓடி வராதீங்கன்னா கேக்குறீங்களா குருக்கள் வேஷி எங்க பறந்துருச்சு ஐயோ சிவா சிவா இது பாருப்பா அவங்க வீட்டு பையன் ஒரு சைக்கிள கிளம்பிட்டான் அப்படியா கிளைமேக்ஸ் நெருங்கிட்டே இருக்கு உன் ஹீரோ காட்ட வேண்டிய டைம் நெருங்கிடுச்சு அவன் பத்திரிகை விநியோகம் பண்ணத்துக்கு முன்னாடி அவனை தடுத்து நிறுத்தி ஆகணும் உண்மை சைக்கிள் அவனை பண்றேன் நான் ஓட்டுறேன் முடியாது ஏன் அது லேடி சைக்கிள் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணலாம் வாங்க பொருட்கள் என்ன சாப்பிடுறீங்க என்னப்பா சைக்கிள் விடுற உங்க சைக்கிள் விடுறேன் ஏதோ வீட்டுக்கு முன்னாடி தெரியலே வாங்க சார் வாங்க எங்க மோஷன்லயும் இறங்கிட்டீங்க இறங்கிட்டேனா தள்ளி விட்டுட்டு கேள்வியா கேள்வி என் மேல லாரி எரிந்தா என்ன நடக்கும் இந்தியாவுக்கே ரெண்டு நாள் லீவ் விடுவாங்க அந்த வீடு தான் முரளி நீதமி எனக்கு கல்யாணம் முதல் பத்திரிகை ஆயிரம் பொண்ணுங்களை காதலிப்பான் அதுக்காக எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கடியுமா என்ன மொரவர் அப்சரா உன்னை விட அழகு அந்தஸ்து படிப்பு எல்லாத்திலயும் பல படி மேல அவளே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறன்னு சொன்னது என்னோட அதிர்ஷ்டம் இந்த கல்யாணம் மட்டும் நடந்ததுல குறிச்சிடுவேன் அப்பா இருக்கா இல்ல இப்பதான் வெளியில போனார் அப்சரா இவன் தாமு என் ஃப்ரெண்டோட பையன் கொஞ்ச நாள மென்டலா இருந்தான் இவனோட அப்பா வருத்தப்பட்டார் அப்பா வந்து கல்யாணத்துக்கு அவசியம் கண்டிப்பா வந்துடும் தாமு நீ நல்லபடி ஆனைய கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இல்ல சார் என் ஃப்ரெண்ட் டாக்டர் லட்சுமி நாராயணனுக்குதான் நன்றி சொல்லணும் டாக்டர் லட்சுமி நாராயணன் உங்க ஃப்ரெண்டா எஸ் மேடம் லட்சுமி நாராயணன் பரந்த மனசு எல்லாருக்கும் எனக்கு அவன் தான் அவன் வீட்டு பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்ல மருந்து மாத்திரி அவனுக்காக வாங்கறான்னு அந்த கடற்கரை தப்பா நினைச்சுக்காரங்க இந்த கல்யாணத்தை மிஸ்டர் லட்சுமி தால கட்டுற சமயத்துல வந்து கலாட்டா பண்ணி கல்யாணத்து நிறுத்த இது ஒன்னும் சினிமா இல்ல தெரியும் ஆடியோ கேசட் ஒருத்திய லவ் பண்ணிட்டு அவளை ஏமாத்திட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டவும் இதுவும் சினிமா இல்ல சார் என்ன வளர்றீங்க நான் வளர்றேனா கொஞ்சம் திரும்பி பாருப்பா இவ்ளோ தெரியுதா இவதான் கௌதமி கௌதமி சும்மா என்ன எப்படி பேசும்மா முரளி எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு அங்க போய் உட்காருங்க கேர் மணி உங்க கழுத்துல தாலி கட்ட ரெடியா இருக்காரு இவர் காதலிச்ச பொண்ணுமாவா கௌதமி அந்த ஆல்பத்தை எடுத்து காட்டுமா அவனோட மகாபலிபுரத்துல எடுத்தது இது கோவலத்துல ஓமகண்டத்துல துப்பாதம்மா அக்னி அரைஞ்சு போச்சுப்பான் பத்தி பட்டியிருக்கியா பட்டு முரளி என்ன நீ உண்மையாவே காதலிச்சான்னு நினைச்சேன் அதுக்கு அப்படியே அர்த்தம் வேற எப்படி அப்சரா நான் இன்னொரு பாட்டு பாடின அத மறந்துட்டிய என்ன பாட்டு நானொரு சிந்து நீ ஒரு சிந்து இப்படி மாத்தி மாத்தி சிந்து இடமே செலி ஆயிடும் நீங்க என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை தப்பா புரிஞ்சுகிட்டேன் உங்க ஃப்ரெண்ட் தாமு எல்லாத்தையும் சொன்னாரு இதுக்கப்புறமும் இந்த ஆளை கட்டுக்க எனக்கு என்ன பைத்தியமா எந்திரா எந்திர நாய எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்து கல்யாணத்துக்கு வர சொல்லிட்டேன் அவமானமா போயிடும் அப்போ அப்போ போறே அப்போ அப்பிடுவேன் டாய் நான் சொல்ற செய் செஞ்ச தப்புக்கு பிராய் சித்தமா கௌதமி கழுத்துல தாலியை கட்டு நான் தாலி கட்டுறேன் இந்த சந்தர்ப்பத்தை நினைவு ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகாது சீக்கிரம் ஒருத்தர் கட்ட முடியாது பாங்க அது சரியா இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியில சுத்தி மீட் பண்ணாம இருந்திருந்தா இவ்வளவு சிக்கல் ஏற்பட்டிருக்காது இருக்காது ஃப்ரீதா ஆமாங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையனும் பொண்ணும் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வரமுறையே பெரியவங்க காரணமா தான் வைக்கிறாங்க அதையும் மீறி நாம ஆடனும் அது இதுன்னு கண்டபடி வெள்ள இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பம்தான் வரும் சாரிங்க இனிமே நான் செய்ய மாட்டேன் இனிமே இந்த மாதிரி பண்ற கழுத்துல தாலி ஏறிடுச்சு அந்த தைரியமா வழியாதிங்க சரி தாயே என்ன ஏன் சும்மா பாத்து நிக்கிற இந்த சிச்சுவேஷன் ஒண்ணும் பாட்டு பாடலே மாயாச்சம் நாங்க பாத்துக்கிறோம்